तापत्रय विनाशाय, वैशारदीसाति विशुद्ध விோத்பதி धुनोति விநா நைஷாரி னோத்தி மாயம்சூத்தமே த ஸ்வயஞ்சசாம்யசமித்யசானி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவருக்கு மேலும் தொடர்ந்து உபதேசத்தைப் பண்ணுகிறார் இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் அந்த குருநாதர் வைசாரதி சாதி விஷுத்த புத்திஹி இந்த குருமுகமாக கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் இருக்கே அது நன்றாக தெளிவான அந்த அறிவானது தூய்மையான புத்தியோட சுத்தமான புத்தியோட அந்த ஜானம் வைசாரதீனஞானம்னு அர்த்தம் அதுவும் ஆத்ம ஜானம் ஆத்மாவினுடைய யதார்த்தஸ்வரூப ஜானம் அந்த ஜானமானது விஷுத்த புத்தியினால் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக சந்நியாசயோகாத் எதை அஸ்த்த சத்வாக வேதத்தில் சொல்கிற மாதிரி சுத்த சத்வாக மன தூய்மையோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த ஞானத்தை பெற்றவுடனே என்னாகிறது அந்த ஞானாக்னியானது குணசம்பிரசூதாம் மாயாம் துனோதி இந்த குணங்கள் மயமாக இருக்கக்கூடிய மாயையை எரித்து விடுகிறது எத்து ஆத்மம் குணாம்ஷ ஏதத்து சந்திய ம் என்கின்ற நெருப்பு மாயை என்ற எரிபொருள்களை அதாவது விறகு கட்டுகளை எரித்து விடுகிறது அது மாத்திரமில்லை எதாத்மேத்த எந்த மாயையினால உண்டான ஆத்மம்னு சொன்னால் மாயாத்மக்கம் அப்படின்னு அர்த்தம் மாயாத்மிகா குணாம்ஷ்ட சந்தகிய ஏத்தத்துங்கிறது இந்த ஜீாத்மாவினுடைய சம்சாரத்தை அர்த்தம் இந்த ஜீவாத்மாவினுடைய சம்சாரத்தை சந்தஹ்ய நன்றாக எரித்துவிட்டு ஸ்வய்ச சாமியத்தி தானும் அடங்கி விடுகிறது இதே கழுத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவார் ஹம்சகீதைங்கிறதுல ஆஹா யதாத்மம் ஏதத்து குணாம் சந்தகிய யதாத்மம்னு சொன்னால் எதனால் எந்த நிமித்தத்தினால் உண்டான குணங்கள் மாயாத்மகமான இந்த குணங்களெல்லாம் இந்த ஜீவாத்மாவினுடைய சம்சாரத்தை நன்றாக எரித்துவிட்டு அந்த ஞானமாகி அக்னி ஸ்வயஞ்ச சாமியத்தை தானும் அடங்கிவிடுகிறது ஆக உண்மையை உணர்ந்த பிறகு அந்த அறிவுக்கும் மதிப்பில்லை அறிவின் துணை கொண்டு நான் உண்மையை உணர்ந்த பிறகு பிறகு அறிவுக்கும் மதிப்பில்லை என்பது கருத்து உண்மையை உணர்ந்து விட்டதால் அறிவின் துணை கொண்டு நான் உண்மையை உணர்ந்தேன் அப்புறம் சாதனம் தேவையில்லை சாதனத்தினால சாத்தியத்தை தெரிஞ்சின்ற பிறகு சாதனத்துக்கு அவகாசம் இல்லைன்னு அர்த்தம் காரில் போய் இறங்கின உடனே காரை விட்டு இறங்கி ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணுறோம் ஒரு காரில் போகிறோம் அங்கே போன உடனே கார்லையே உட்காந்துருக்க மாட்டோம் இறங்கிவிடும் அது மாதிரி இந்த ஞானமானது ஆத்மாவினுடைய உண்மைத்தன்மையை உணர்த்திய பிறகு ஞானமும் மதிப்பிழந்து விடுகிறது ஞானத்தினுடைய பயன் கிடைத்ததால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் யதா அசமித் அக்னி அதாவது எரிக்கிறதுக்கு பொருள் இல்லைன்னா அக்னியானது தானாகவே எப்படி அடங்கி விடுகிறதோ அப்படி அப்படின்னார் அதாவது இந்த ஸ்லோகத்தோட பரம தாற்பயம் உத்தம குருக்கிட்டிருந்து படித்த அந்த சாஸ்திர ஞானமாகிய நெருப்பானது குணங்களால தோன்றிய இந்த மாயா சக்தியையும் குணங்களையும் எரித்துவிட்டு எதனை ஆத்மாவாக கொண்டிருக்கிறதோ அந்த குணங்களையும் எரித்துவிட்டு மனிதனுடைய ஜீவாத்மாவினுடைய சம்சாரத்தையும் எரித்துவிட்டு தானே அடங்கிவிடுகிறது எரிபொருள் இல்லாத நெருப்பைப் போல என்பதுதான் இதனுடைய சாரம் வைசாரதீசாதிசுத்தி துனோதி மாயாம் குணசம்பிரசூதாம் குணாம்ச்சமே தத் ஸ்வயம் சாமியத்தியசமித்யா